வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா கோழை பலமுறை இறக்கிறான் வீரன் ஒரே முறை இறக்கிறான் ஆம் கோழை பலமுறை இறக்கிறான் வீரன் ஒரே முறை இறக்கிறான் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்